நானூற்றி ஒன்று விவிதாகாரா விதமான ரூபங்களை உடையவள் அதாவது மேலே மூல பிரகிருதி என்ற நாமத்தில் சொல்லப்பட்ட பிராகிருத கௌமார வைக்கிருத சிருஷ்டிகளாகிய விவாதமான ஆகாரங்களை உடையவள் என்று அர்த்தம் நானூற்றி ரெண்டு வித்யா வித்யை அவித்யை இவ் இரண்டையும் தன்னுடைய ரூபங்களாக உடையவள் ஒன்று வித்யை என்றால் சுவாத்ம ரூபமான ஞானம் அவித்யை என்றால் அவ்விதமான ஞானம் ஏற்படுவதற்கு முன்னால் இருக்கும் கடைசி விருத்தியின் ரூபமான ஞானம் இவை இரண்டும் அம்பாளுடைய ஸ்வரூபங்களாக இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது இவை இரண்டையும் உடையவன் அவித்தியினால் மிருத்யுவை ஜெயித்து வித்யையினால் அமிர்தத்வம் இரவாதிருப்பது அடைகிறான் என்பதாக விதாசா விதாச்ச அம்பாளுக்கு இந்த மாதிரி இரண்டு ஸ்வரூபங்கள் இருப்பதை விஷ்ணு ஜாரிய பரிக்ஷமா வித்தியே தியே என்று தேவி பாகவதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ரூபங்களின் வித்யாரூபத்தால் ஜந்துவானது விடுவிக்கப்படும் என்றும் அவித்யாரூபத்தால் கட்டுப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது வித்யா வித்யா ரூபே பார்த்திவ ஏ ஜு புனா தேவி பாகவத பிரம்மம் வேறு ஜீவன் வேறு என்பதாக பிராந்தி ரூபமான ஞானத்தை அவித்யை என்று சொல்லப்படும் அவ்விதமான பிராந்தியானது கடைசியாக குறைந்து அவேத புத்தி ஏற்படுவதற்கு மிந்தியுள்ள சரமபிருத்தி ரூபமான ஞானத்தை வித்ய என்று சொல்லப்படும் ஸ்வ என்றால் பரபரமாத்மகமான ஆத்மஞ்ஞானம் அம்பாள் வித்யா அவித்யா ஸ்வ என்பதான மூன்று வித ரூபங்களோடு இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் विज्ञानं ய விஜம் பிச்சமேணித்தைர் கதத்தை விக்கல் தரமித்திங்கணம் நானூத்தி மூணு மகா காமேஷ நயன குமுதா க்ளாத கௌமுதீ மகாகாமேஸ்வருடைய கண்களாகிய குமுத புஷ்பங்களை சந்தோஷமடைய மலரச் செய்யும் சன்றிகையாக இருப்பவள் உண்மே மகா காமேஸ்வர் என்றால் மகானாகவும் காமேஸ்வரராகவும் இருப்பவர் என்று சொல்லலாம் லலிதாம்பிகா ரூபிணியான அம்பாளுக்கு காமேஸ்வரி என்றும் மகாகாமேஸ்வரி என்றும் பெயர் இருப்பது போல் பரமசிவனுக்கு காமேஷ்வர் காமேஸ்வரர் என்றும் மகா காமேஷ்வர் மகா காமேஸ்வரர் என்றும் பெயர்கள் ரெண்டு அல்லது மகா காமனாயும் ஈசனாயும் இருப்பவர் மகாகாமேஷர் காம என்றால் ஈச்சை ஆசை 3. மகா காமேஸ்வர் அம்பாளை பார்த்தவுடன் அதினால் உண்டாகும் சுகாதிஷத்தினால் பரந்த கண்களோடு இருப்பதை சந்திரிகையைக் கண்ட குமுத மலர்வதற்கு சமமானதாக இங்கு வர்ணிக்கப்பட்டது நாலு குமுதம் என்றால் கைரவம் இரத்த பங்கஜம் கார்த்திகை மாதத்து பூர்ணிமைக்குப் பெயர் குமுதம் கைர வேரக் ீத்தியோடு கூடியவர்கள் குமுதர்கள் அதாவது விஷயங்களில் ஆசையுள்ளவர்கள் விஷயங்கள் நச்சுவமாக இருப்பதனால் அவைகளிலிருந்து பிரீத்தியானது குட்சிப்பதாய் நிந்திக்க தகுந்ததாய் இருக்கிறது மேலும் குமுத என்பதற்கு இறக்கப்படத்தக்கவன் கிருபணன் என்றும் அர்த்தமுண்டு இங்கே அவர்கள் துச்சமான விஷய சுகத்தில் ஆசையுடையவர்களாக இருப்பதால் இறக்கப்படத்தக்க ஸ்திதியில் இருக்கிறார்கள் ஆறு ஆஹ்லாதம் என்றால் ஆ எங்கும் நிறைந்த சுகாதிசயம் அதாவது மோக்ஷம் ஏழு ஆகவே மகாகாமேஸ்வரிடத்தில் நயன சேர்ப்பிப்பதினால் குமுதர்களுக்கு ஏற்படும் ஆஹ்லாத மோக்ஷப்பிற்கு பிரகாசம் செய்கிறவள் என்று அர்த்தம் ஏற்படுகிறது அதாவது குருட்டுத்தனமான விஷய சுகங்களில் ஆசையோடிருப்பவர்களிடம் அம்பாள் இறக்கப்பட்டு அவர்களை சிவனிடம் சேர்ப்பித்துவித்து அதன் மூலமாக அவர்களுக்கு மோட்சம் கிடைப்பதற்கு பாதையின் வெளிச்சத்தை காட்டும் சந்திரிகை போல் பிரகாசிப்பவள் தாபரியம் பக்தளுடைய இருட்டை போக்கடிப்பதில் பரம்பரை போன்றவள் ஒன்னு பானு என்றால் கிரணம் என்று அர்த்தம் பானுமான் பானு என்றால் சூரியன் என்று அர்த்தம் ரெண்டு பக்தர்களுடைய மனதை சூழ்ந்திருக்கும் அஜ்ஞானத்தை இங்கு இருட்டுக்கு ஒப்பிடப்பட்டது அதை அம்பாள் போக்குவதால் சூரியனுடைய கிரணங்களுக்கு சமானமாக அம்பாளை சொல்லப்பட்டது நானூத்தி அஞ்சு சிவனை தூதனாக உடையவள் ஒன்று பிறருக்கு சமாச்சாரம் செய்தி கொண்டு போகும் அல்ப தூதன் என்று பெயர் ரெண்டு நிசும்பர்களுடன் அம்பாள் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக அவர்களிடம் சிவனை அம்பாள் தூதனாக அனுப்பியதை தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் யாத்தோனி ோ தௌவியிவயதூத்தி லோக்கேஸ 3. புஷ்கரம் என்கிற தீர்த்தத்தில் இருக்கும் அம்பாளுக்கு சிவதூதி என்று பெயர் என்பதாக பத்மபுராணம் புஷ்கர கண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே தேன்யா பிரவக்ஷாமி புஷ்கரேயா ததா வேதி சதா நானூற்றி ஆறு சிவா ராத்யா சிவனால் உபாசிக்கப்பட்டவள் உபாசிக்கத் தகுந்தவள் ஒன்று பரமசிவன் அம்பாளை உபாசித்து தியானயோக பலத்தினால் அர்தநாரீஸ்வரராக ஆனதாய் பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிவோபியாம் தியானயோகே நான் ஈஸ்வர சர்வசிநா அர்தாரீஸ்வரோ ரெண்டு பரமசிவனால் உபாசிக்கப்பட்ட சதுஷ்கூட்ட வித்தியையின் ஸ்வரூபமாக இருப்பவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் நானூற்றி ஏழு சிவனையே தன்னுடைய மூர்த்தியாக உடையவள் சிவன் சக்தி இவர்களுடைய அபேதத்தை இங்கு சொல்லப்பட்டது ஏகோருதிரூதேஷு கூட்ட மாயா ருதலோ நிஷ்கள சேவீ நிண்ணேம் ரெண்டு மங்களமமயமான மூர்த்தியை உடையவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் மூணு சிவ என்றால் மோக்ஷம் என்றும் அர்த்தம் உண்டு ஆகவே மோக்ஷமே ரூபமாக உடையவள் என்றும் இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதே மோக்ஷம் என்பதாக சொல்லப்படும் இதை சௌர சம்ஹிதையின் பதினாலாவது அத்தியாயத்தில் அத்தே முக்தே ஸ்வரூபம் தே பிரவக்சாமி சமா சதா என்று ஆரம்பித்து கடைசியாக து நானூத்தி எட்டு சிவங்கரி தன்னுடைய பக்தனுக்கு மங்களத்தை செய்பவள் ஒன்று அல்லது அவித்ய என்பதான பாசத்தை அகற்றி அவனை முக்தர்கள் அடைவதென சிவஸ்வரூபமாக செய்துவிடுகிறாள் என்றும் சொல்லலாம் பாசோவ பாச முத்திவோய்ச்சைதேகம் விபா ஜீவச்சிவ்ச்சேதி நாம்னிவாபி ஜீவத்மா பாதயர்ஜீவெனி நானூத்தி ஒம்போது சிவனுடைய பிரியயாக இருப்பவள் அல்லது சிவனை தனக்கு பிரியனாக உடையவள் என்றும் சொல்லலாம் சிவபர நானூற்றி பத்து சிவனை விட உத்கிருஷ்டமாக இருப்பவள் ஒன்று சிவன் சக்தியதீனனாக இருப்பதால் சக்தியையே உத்கிருஷ்டமாகச் சொல்லப்படும் இதையே தான் ஆச்சாரியால் சிவ சக்தியாயுக்தோ என்பதான சௌந்தர்யலகரி முதல் ஸ்லோகத்தில் நிரூபணம் செய்திருக்கிறார்கள் ரெண்டு அல்லது தன் பத்தியாகிய பரமசிவனையே பரமாக சர்வோத்கிருஷ்டமாக எண்ணி இருப்பதால் அம்பாளுக்கு சிவபரா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் மூணு அல்லது தன்னுடைய பக்தர்களுக்கு சிவனை பிரதிபாதனம் செய்வதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் நானூற்றி பதினொன்று சிஸ்டேஷ்டிஸ்டர்களையே தன்னுடைய இஷ்டர்களாக உடையவள் ஒன்று அல்லது சிஷ்டமான விகிதமான கர்மாக்களை தன்னுடைய இஷ்டங்களாக பிரியங்களாக உடையவள் என்றும் சிஷ்டமான கர்மாக்கள் செய்வதனால் பூஜிக்கப்பட்டவள் என்றும் சொல்லலாம் அவன் அவனுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை செய்வதே மிகவும் உத்கிருஷ்டமான பகவதாராதனம் என்பதாக சொல்லப்பட்டது ஸ்வஸ்வர் தர்ம சமயே யூஜனம் நந்தந்தமியாதிதீனே ஆச்சார பிரபவோ தர்ம தர்மச்சபுரச்சு ரெண்டு சிஸ்டர்களால் பூஜிக்கப்பட்டவள் என்றும் சொல்லலாம் மூணு சிஸ்டர்களுடைய லட்சணம் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது நானிபதாச்சபலோ நேத்திரபலோத் சிஷ்டோச்சரம்ப தேணேயா ஸ்ருதி பிரத்ய்சகே தவகா வசிஷ்ட சூத்திரம் நானூற்றி பன்னெண்டு சிஷ்ட பூஜிதா சிஸ்டர்களால் பூஜிக்கப்பட்டவள் நானூற்றி பதிமூணு அப்ரமேயா அளவிட முடியாதவள் ஒன்று அல்லது ஆ என்ற அக்ஷரத்தால் குறிக்கப்படும் பிரம்மா விஷ்ணு முதலானவர்களால் அளவிடப்பட்டவள் அதாவது அறியப்பட்டவள் என்றும் சொல்லலான் ரெண்டு அப்பு ஜலத்தில் இருப்பவள்மேயா இம்மாதிரியே மனயோனிரப்வந்தஹா சமுத்ரஹா என்று ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது நானூத்தி பதினாலு ஸ்வ பிரகாசிரகாசமாக இருப்பவள் அதாவது தன்னோட அபின்ன பிரகாசத்தோடு கூடியவள் என்று அர்த்தம் பிரம்மத்திற்கு பிரகாசம் கொடுக்கும் வஸ்து யாதொன்றும் கிடையாதாகையாலும் அதை பார்க்கும்படியான அதனின்றி வேறான வஸ்து யாதொன்றும் இல்லாததாகையாலும் அதை ஸ்வயஞ்சி ஸ்வயம்பிரகாசம் என்று சொல்லப்படும் அத்ராயாம் புருஷ ஸ்வயம் ஜோதிஹி ஸ்ருதி ரெண்டு பிரகாசா அதிகமான ஜலங்களில் பிரகாசத்தை தோற்றத்தை உடையவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் நானூற்றி பதினஞ்சு மனோ வாசாம மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதவள் அதாவது அவைகளுக்கு விஷயமாக இல்லாதவள் என்றர்த்தம் யாதோ வாச்சோ நிவர்த்தே அப்ராப்ரு யா தீத்தோச்சராச்சா மனசாச்சா விசேஷேதியே தா ஈஷ்வரீம் பதா விஷ்ணு புராணம் ரெண்டு அல்லது மனதுக்கும் வாக்குக்கும் எட்டும்படியான விஷயம் யாதொன்றும் தன்னிடம் இல்லாதவள் என்றும் சொல்லலாம் மூணு மனோவாச்சரம் என்பதனால் மனது முதலான ஏகாதச இந்திரியங்களையும் பரா முதலான வாக்குகளையும் குறிப்பிட்டது நாலு இந்த நாமத்தை அமனோவாச்சாம என்று சொல்லி அமனோவாச்சாம பிளஸ் என்று பிரித்து மனோ ஆமங்களாய் அபக்வமாய் பக்வமில்லாமல் உடையவர்கள் உடையவர்கள் அல்லாதவர்களுக்கு கோச்சரமாக இருப்பவள் என்று அர்த்தம் சொல்லலாம் அதாவது அம்பாள் பரிசுத்தமான மனது வாக்கு இவைகளை உடையவர்களுக்குத்தான் கோச்சரமாக இருக்கிறாள் என்று தாத்பரியம் நானூற்றி சி சக்தி சித் எனப்படும் சக்திஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்று அவித்யை என்பதை போக்கடிக்கும் சாமத்தியத்தை உடைய வித்யைக்கு சித் என்று பெயர் இதற்கே சைத்தன்யம் என்றும் பெயர் தே அக்ஷரோ பரம்ஹபரே அனந்தே வித்யா வித்யே நிகிதே யத்ரூட்டே க்ஷரம் ஹம்த் துவித்யா வித்யா வித்யே ஈஷதேயஸ்து ரெண்டு இப்பேற்பட்ட சிட்சக்தியானது சகலபூதங்களுக்குள்ளும் இருக்கிறதென்றும் அது இல்லாத பிராணியானவள் சக்திஹீனனாக சவத்திற்கு சமானனாக இருப்பான் என்றும் இந்த சிச்சக்தியே அம்பாள் ஸ்வரூபம் தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வர்த்த தே சர்வ பூதேஷோ ீஸ்பவதிஷோம் தி நானூத்தி பதினேழு சேத்தனாரூபா சைத்தன்ய ரூபிணியாக இருப்பவள் சகல பூதங்களுக்குள்ளிருக்கும் சேத்தனா சக்தியானது அம்பாளுடைய ஸ்வரூபம் என்பது தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யா தேவி சர்வபூதேஷேத்யே நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நமஹா பரமேஸ்வரனுடைய விமலமான சிச்சக்தியானது சைத்தன்யம் என்று சொல்லப்படும் என்பதாக சிட்சக்தி பரமேஸ்வரஸ்ய விமலாச்சைத்தியமே ஒஷ்யத்தே என்று சம்ஷேபாரீரகத்திலும் சக்திச்சைத்தியஸ்வரூபம் என்று சைத்தன்யஸ்வரூபாசக்தி என்பதாக கௌடபாதருடைய ஸ்ரீவித்யாரத்னசூத்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு இதே மாதிரி தேவி பாகவதம் முதல் ஸ்லோகத்தில் சர்வச்சைத்திய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாம் சீமஹே புத்திம் தியான பிரச்சோதய அத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதையேதான் த்ரிச்சரணா மூன்று பாதங்களுடைய காயத்ரி என்று சொல்லப்படும் காயத் மத்சிய புராணத்தில் சொல்லியபடி காயத்ரியோடு ஆரம்பிக்கும் கிரந்தங்களுக்குத்தான் பாகவதம் என்று பெயர் என்பதாக சொல்லப்படுவதாலும் மேலே சொல்லியபடி திருச்சணா காயத்ரியோடு தேவி பாகவதமே ஆரம்பிப்பதாலும் அதற்கேதான் பாகவதம் என்று பெயர் உரியது என்பதாக சொல்லப்படும் மூணு சைஷா ஆனந்தீ என்ற சுதிவாக்கியத்தில் வரும் சா என்ற பதத்திற்கு சித்ரூபமான சக்தி என்று அர்த்தம் என்பதாக சங்கராரண்யர் அவருடைய வித்யாரத்னம் என்பதான வியாக்யானத்தில் காட்டியிருக்கிறார் நானூற்றி பதினெட்டு ஜடசக்தி ஜடமான பிரபஞ்சத்தின் சக்தியாக இருப்பவள் ஒன்று அதாவது ஜகத்தை சிருஷ்டிப்பதற்காக உபயோகப்படும் மாயையின் பரிணாம மாற்றுருவ விசேஷத்தை ஜடசக்தி என்று சொல்லப்படும் அதுவே சிருஷ்டிக்கும் சக்தியையும் குறிக்கும் சூரியனிடத்தில் எப்படி உஷ்ணம் இருக்கிறதோ அம்மாதிரி பிரம்மத்தினிடத்தில் சிருஷ்டிக்கும் சக்தி என்று சக்தி இருக்கிறதென்றும் அதை சாமான்யமாக நம்முடைய சிற்றறிவினால் தெரிந்து கொள்ள முடியாதென்றும் பிரம்மே தான் சிருஷ்டிக்கும் வஸ்துவாக ஆகிவிடுகிறது என்றும் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது सर्गात्या ச்சிி ஜனோச்சராசோஸ்து சாாத்தியாவசி தபிரே பாவகோஷம் சர் கமணே பிரதன்காரணீத்திருத்தியமிக்கான தெரியும்படியான ஆத்மஸ்வரூபத்தை உடையவள் ஜடமான பிரபஞ்சமானது மாயையின் ஸ்வரூபத்தினுடைய பரிணாம விசேஷம் என்பதாக மேலே சொல்லப்பட்டிருக்கிறது இருபது காயத்ரி காயத்ரி ரூபமாக இருப்பவள் ஒன்று காயத்ரி சந்தசாம் மாதா என்றபடி சகல வேதங்களுக்கும் மாதாவாக காயத்ரி மந்திரத்தை சொல்லப்படும் சாதாரணமாக ஜப்பிக்கப்படும் காயத்ரி மந்திரத்திற்கு மூன்று பாதங்கள் இருக்கிறதென்றும் சம்பூர்ணமான காயத்ரிக்கே இவை உள்பட நான்கு பாதங்கள் உண்டென்றும் முதல் மூன்று பாதங்கள் முறையே ரிக்யஜு சாம வேதங்களில் சாரம் என்றும் நான்காவது துரிய பாதம் அத்தர்வண வேதத்தின் சாரம் என்றும் அது மிகவும் விசேஷமானதினால் அதை தெரி கொள்ள திரும்பவும் உபதேசமாக வேண்டும் என்றும் சொல்லப்படும் திருத்யா பரமேஷ்டி பிரஜாபதி மூணு என்ற கா வசனப்படி தன்னை பாடுபவனை ஜபிப்பவனை காப்பாற்றுவதனால் காயத்ரி என்று பெயர் ஏற்பட்டதாக சொல்லுவது தவிர இதர காரணங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றன காயநாத்ரி திருதாச்சி தேவி புராணம் காயத்தீந்தோக்கியம் नाले गायत्री गायनात्मत्वात् புராணம் நாலு அம்பாள் காயத்ரி ரூபிணியாக இருப்பது பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷா புஷ்கரே ஸ்நாத்வா ஜபேன் அஷ்டா ஷரக்ஸ்தி தாசாகம் ஜகத் வியாப்தம் மயாத்வித்தம் அஞ்சு முன்னொரு காலத்தில் பிரம்மா யாகம் செய்யும் போது தன்னுடைய பத்னியாகிய சரஸ்வதியை அழைத்ததாகவும் அப்போது சரஸ்வதி தன்னுடன் அங்கே கூட இருந்த லக்ஷ்மி மு முதலானவர்களுடன் சொல்லி தாமதித்ததாகவும் அதனால் கோபமடைந்த பிரம்மாவானவர் காயத்ரி என்ற பெயருடைய கோபகன்யை யாதவஸ்ரீயை சுஷ்டித்து அந்த விருத்தாந்தத்தை விஷ்ணுவுடன் சொன்னதாகவும் பிறகு அவளை காந்தர்ப்பை விவாகம் செய்து கொண்டதாகவும் இளைய சம்சாரம் என்றும் தேனஸ்வியமையம் தவ பிரபோண விவகம் மாதிரி கோபகனிய அசா பாணிமனேணோபீம் உபயே பிதா அவ்விதமான காயத்ரி என்ற பெயருடைய கோப கன்யா ரூபிணியாக அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ஆறு இருபத்தி நாலு அக்ஷரங்களினுடைய சந்தஸ் விசேஷத்திற்கு காயத்ரி என்று பெயர் அது பரமாத்மஸ்வரூபம் என்றும் சொல்லப்படும் காயத்ரி சந்த சாமகம் கீதை காயத்ரி சந்த சாமசி கூர்ம புராணம் ஒன்னுமாக இருப்பவள் ஒன்று வியாஹ்ரு என்றால் உச்சாரணம் அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது வாயு புராணம் ரெண்டு வியாக்ருதி என்றால் சில மந்திர விசேஷங்களுக்கு பெயர் அவை மூன்று என்றும் அவை முறையேதங்களிலிருந்து பிரம்மாவால் எடுக்கப்பட்டன என்றும் சொல்லப்படும் இவை மூன்றும் பிரணவத்தை முன்னிட்டு சாவித்ரியுடன் சேர்ந்து சந்தியாகாலத்தில் ஜபிக்கப்படும் பூராதி சப்த என்றபடி மேலே சொல்ல மூன்றுடன் இன்னும் நாலு சேர்த்து ஆக ஏழு வியாக்கிரதிகள் இருக்கின்றன என்றும் சொல்லப்படும் இருபத்தி ரெண்டு சந்தியா சந்தியா ரூபமாக இருப்பவள் ஒன்று சந்தியா என்றால் நன்றாக தியானிக்கப்படுகிறவள் என்று அர்த்தம் அதாவது அபேத என்பது தாத்பரியம் ரெண்டு சூரிய மண்டலத்தில் இருக்கும் பிரம்ம சைத்தன்யத்தை நாம் உபாசிக்கும் அதோடு நாம் அபிநமாக இருப்பதாக பாவனை செய்து உபாசிக்க வேண்டும் என்றும் அப்படி அதே பாவனை செய்வதுதான் சந்தியா என்ற பதத்தின் அர்த்தம் என்றும் அப்படி உபாசிக்கப்படும் பிரம்மமும் காயத்ரியும் அபேதம் என்றும் ஆகவே சந்தியா நாம் உபாசிக்கும் காயத்ரி ரூபிணியான அம்பாள்ரபிரம்மமமும் ஒன்று என்றும் சொல்லப்படும் சந்தேதி சூரியகம் சம் அத்தியை சகலை பூத்தைத்தை சித்தாத்மன்தோஹமஸ்மீதி சோகமஸ்மீதி மைய மிகேம்பித்தோவி மகாபார்த்தம் நிம்மா பிரதிபத்தியே திரிம் ப்ரமணா சா சகமஸ்மீபாசிதின கேனேத் வியாசர் ப்மாத்தேதேனா கர்மசாட்சிணே பார்ப்பீஸ்வரேத்தியுதர गायस्त्रे ससिरास्तुरीय காயஸ்ரீ சசிரீய சகிதமயித்திரிபுரே மக்து மூணு பகல் இரவு இவைகள் கூடும் சமயத்திற்கு சந்தி என்ற பெயர் இந்த சமயங்களில் உபாசிக்கப்படும் தேவதைக்கு சந்தியா என்று பெயர் என்பதாகவும் சொல்லப்படும் இந்த சந்தியா தேவதையின் வரலாறு பின்வருமாறு நாலு ஒரு சமயம் பிரம்மாவானவர் நன்றாக தியானம் செய்யும்போது ஒரு அழகிய கன்னியகை உண்டானாள் அம்மாதிரி உண்டானதினால் அவளுக்கு சந்தியா என்பதாக பெயர் என்றும் அவளே சந்தியா காலங்களுக்கு தேவதை என்றும் அவள் வெகு கடுமையான தபஸ் செய்து தன் சரீரத்தை விட்டுவிட்டு பிறகு வசிஷ்டருடைய பத்னியாக அருந்ததியாக ஆனாள் என்றும் சொல்லப்படுகிறது தன்மனோ ஜாத்துபாவங்க சந்தேக விக்காத்திய ஜயந்தி ப்ரம்மணோராங்கன அத்த சந்தேதி அசாதிர்ஷி காலிகாபுராணம் சம சுு்தனோஜாத்த புரா தபஸ்தப்துவனம் தியக்வா சைபூ பகவதி புராணம் இப்பேற்பட்ட பிரம்மாவினுடைய மானசபுத்திரியாகிய சந்தியாவோடு அம்பாள் அபிணமாக இருப்பதை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் அஞ்சு எப்படி சரீரத்தில் இடா பிங்களா சுஷும்னா என்ற மூன்று நாடிகளும் சேர்ந்திருக்கின்றனவோ அம்மாதிரி மகாகாளி மகாலட்சுமி ஏகவீரா என்ற மூவர்களும் சேர்ந்த ரூபமாக அம்பாள் இருப்பதால் சந்தியா என்ற பெயர் என்பதாக ரேணுகா புராணத்தில் சொல்லப்பட்ட கன்யாபிர சொன்னபடி ஒரு வயது பெண்ணுக்கு சந்தியா என்று பெயராகியால் அப்பேற்பட்ட கன்யா ஸ்வரூபமாக அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் த்விஜர்களுடைய கூட்டங்களால் நன்றாக உபாசிக்கப்பட்டவள் ஒன்று அதாவது பிரம்ம கிரிய வைஷ்யர்களாகிய இருபிறப்புடையவர்களால் நன்றாக தியானம் செய்யப்பட்டு உபாசிக்கப்படுகிறவள் என்று அர்த்தம் ரெண்டு சந்தியாதேவதையை சதா காலமும் த்விஜர்கள் உபாசிக்க வேண்டுமென்பதாக ரேணுகா புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சந்திய கா சர்வதா தேவ திஜை வந்தியா மகாத்ம பிகேசே யானே वही மூணு வியாக்ருதி சந்தியா திவிஜபிருந்த நிஷேவிதா என்ற இம்மூன்று நாமங்களிலும் அவஸ்தாத்ரயத்தை ஜாக்கிரத் ஸ்வப்ன சுசூக்தி என்ற மூன்று அவஸ்தைகளை சொன்னதாகவும் அர்த்தம் பண்ணலாம் வியாக்ருதி என்பதானது உச்சாரண ரூபமான வாக்கின் வியாபாரமானதால் ஜாக்ரதாவஸ்தையை குறிக்கும் சந்தியா என்பது ஜாக்ரத் சுஷூக்தி என்ற இரண்டு அவஸ்தைகளின் சந்தியில் நடுவில் ஏற்படுவதால் ஸ்வப்னாவஸ்தையை குறிக்கும் இம்மாதிரியாகத்தான் சந்தையே ாகி என்ற பிர பிர அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு திஜ என்றால் பக்ஷிகளுக்கு பெயர் தாயின் வயிற்றிலிருந்து ஒரு தடவை முட்டையாக பிறந்த பிறகு திரும்பவும் அந்த முட்டையிலிருந்து பிறப்பதால் உண்டாவதால் அது இரு ஆகிறது ஜீவர்களை பட்சிகளுக்கு ஒப்பிடப்பட்டு அவர்கள் அம்பாளை அபேத பாவனையோடு நன்றாக உபாசித்து லயமடைவதால் மூன்றாவது நாமமானது சுசுப்தி அவஸ்தையை குறிக்கும் எப்படி பக்ஷிகளானது அங்குமிங்கும் பறந்ததினால் ஏற்பட்ட சிரமத்தால் களைத்து போய் தன் இறக்கைகளை ஒடுக்கி கொண்டு கூட்டிற்குள் போகும் பிரயமடைந்து தூங்கிக் கொண்டு ஒரு காரியமும் செய்ய விரும்பாமலும் ஒரு விதமான இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது पुरुषये तस्मा கம்சன கா ந கம்சனஸ்வப்னம் பசியதே மிருகதானியகம் விதமான மூன்று அவஸ்தைகளிலும் அம்பாள் உபாசிக்கப்படுவதை இந்த நாமங்களில் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் நானூற்றி இருபத்தி நாலு தத்வாசன தத்துவங்களையே ஆசனமாக உடையவள் பிருத்திவி முதல் சிவன் வரையிலுள்ள தத்துவங்கள் இருபத்தைந்து என்று சிலரும் முப்பத்தாறு என்று சிலரும் சொல்லுவார்கள் ரெண்டு தத்துவங்களை அஸ்யதி தள்ளிவிடுகிறாள் அதாவது அவைகளுக்கு அதீத்தமாக இருக்கிறாள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் தத் நானூத்தி புத்தியை விபரிவர்த்தனம் சுழல்வது பண்ணம் சக்தியாக இருப்பவள் ஒன்று தத் என்ற பதத்திற்கு புத்தியை சுழலும்படி செய்யும் சக்தி என்று அர்த்தம் அம்பாள் சகல ஜனங்களுடைய புத்தியிலும் சுழலும்படி செய்து கொண்டிருப்பதினால் இந்த பெயர் ஏற்பட்டது இதே மாதிரி விஷ்ணு சகசிர நாமத்தில் வரும் யத்ய்பதமனு உத்தமம் என்ற நாமங்களுக்கு ஆச்சாரியாளால் அர்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறது ரெண்டு பிரயோகத்தில் தஸ்யை நமகா என்று சொல்ல வேண்டும் நானூற்றி இருபத்தாறு நீ என்று சொல்லூடியவள் மேலே சொல்லிய சிவாத்யவனி பர்யந்தமான முப்பத்தாறு தத்துவங்களில் கடைசி தத்துவமான பரசிவத் பராசம்வித் என்று சொல்லப்படும் இது நிர்குணமானதும் நிஷ்கலமானதும் பரபிரம்மம் இப்படி இது நிர்விகாரமாக இருந்த போதிலும் சிருஷ்டியோன்முகமான சக்தியோடு கூடியதாகவும் இருக்கிறது ஆகவே நிர்வீகாரமான சிவ தத்துவமும் சிருஷ்டியின் விகாரங்களுக்கு காரணபூதமான சக்தி தத்துவமும் மேலே சொல்லிய பராம்பிசத்தில் அடங்கி இருக்கின்றன இந்த இரண்டு தத்துவங்களும் அபேதமாக இங்கே இருக்கின்றன ஆகையால் தான் அம்பாளை பரபிரம்மஸ்வரூபியாக சொல்லும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பராகாசரூபமாக இருப்பவர் காமேஸ்வரர் விமர்சரூபமாக இருப்பவள் காமேஸ்வரி இந்த சாமரஸ்ய ஸ்வரூபமானது அகம் நான் இதம் இது என்பவைகளுக்கு ஏதத் இது தத் அது என்பவைகளுக்கும் வித்தியாசமில்லாமல் கலந்திருக்கும் நிர்விகல்பானமயமானது அம்பாளுடைய இந்த ரூபத்தைத்தான் திருஷதியில் ஏதத் தத் யத்ய நிர்தேஷா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு அனன்யோன்முகமான அகம் பிரத்ய ரூபத்தை முந்திய நாமத்திலும் விமர்சரூபத்தை இந்த நாமத்திலும் சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் மூணு இந்த தத்துவம் ஐ என்ற பதமானது திரும்பவும் தொள்ளாயிரத்தி நாமமாக வருவதை உத்தேசித்து இங்கே அதை தத்துவம் ஐ என்று மூன்று நாமங்களாக பிரித்து அர்த்தம் செய்யப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது நாலு பிரயோகத்திலும் இந்த நாமத்தை தஸ்ய நமகா என்று சொல்ல வேண்டும் நானூற்றி இருபத்தி ஏழு என்று சொல்லப்படுபவள் இந்த பதமானது ஒருவரை பிரியத்தோடு கோமலமாக பேசும் போது அழைக்கும் போது ஒருவரை வேண்டிக் சொல்லப்படும் அம்பாள் சகல லோக அவளுடைய குழந்தைகளாகிய நாம் அம்பாளை ஐ என்று சொல்வது பொருத்தமாகும் ரெண்டு அயஹ என்றால் சுபத்தை கொடுக்கும் அதிருஷ்டம் என்று அர்த்தம் அம்பாள் அந்த ரூபமாக இருப்பதால் ஐ என்று பெயர் என்பதாகவும் சொல்லப்படும் மூணு பிரயோகத்தில் இந்த நாமத்தை ஐயை நமகா என்று சொல்ல வேண்டும் நானூற்றி இருபத்தெட்டு பஞ்சகோஷாந்தரஸ்தா பஞ்சகோஷங்களுக்கு நடுவில் இருப்பவள் ஒன்று இந்த பஞ்சகோஷங்கள் என்பவைகள் சொல்லப்பட்ட மந்திர விசேஷங்கள் இந்த ஐந்து பஞ்சிகைகள் பஞ்சகோஷங்கள் பஞ்சலக்ஷ்மிகள் பஞ்சகல்பலத்தைகள் பஞ்சகாமதேனுக்கள் பஞ்சரத்னங்கள் பஞ்சகோஷங்களின் பெயர்கள் ஸ்ரீவித்யா சரஞ்சோதி பரா நிஷ்கல சாம்பவே அஜபா மாத்ரு காஜேதி பஞ்சகோஷா பிரகீர்த்தி த இதை பற்றிய மற்ற விவரங்களை ஞானார்ணவத்தில் பார்க்கவும் ரெண்டு இவ்விதமாக பஞ்சகோஷங்கள் ஆகின்ற மந்திர விசேஷங்களோடு அபிந்தமாக இருக்கும் தேவதைகளை ஸ்ரீசக்ரத்தில் அர்ச்சிக்கும் போது பரஞ்சோதி பரா சாம்பவி அஜபா என்ற தேவதைகள் வெளியில் இருக்கும் சிருஷ்டி முதலான சக்கரங்களில் வியஷ்டி சமஷ்டிபேதத்தால் பூஜிக்கப்படுகிறார்கள் ஸ்ரீவித்யாவானவள் ஸ்ரீசக்ரத்தின் மத்தியில் இருக்கும் பிந்து என்பதாக சொல்லப்படும் ஆகவே மேலே சொல்லியிருக்கும் ஐந்து கோஷங்களின் நடுவில் பிந்துஸ்தானத்தில் இருக்கும் ஸ்ரீவித்யா ரூபிணியாக அம்பாள் இருப்பதால் இந்த மாதிரி பெயர் ஏற்பட்டது மூணு அல்லது நம்முடைய சரீரத்தில் அன்னமய பிராணமய மனோமய விஜ்ஞானமய ஆனந்தமயங்கள் என்ற ஐந்து கோஷங்கள் இருப்பதாக சொல்லப்படும் இவைகளில் அன்னமயம் பிராணமயத்திலும் பிராணமயம் மனோமயத்திலும் இப்படி அதது அதற்கு மேற்பட்ட சூழ்ந்ததாக ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பவை ஆகவே மதியில் இருப்பது ஆனந்தமய கோஷம் இதோடு அபேதமாக அம்பாள் இருப்பதால் பஞ்ச கோஷாந்தரஸ்திதா என்று சொல்லப்பட்டது நாலு சொல்லப்பட்டபடி ஆனந்தமய கோஷமே பிரம்மம் என்று ஆனந்தமயாதிகரணத்தில் விறத்திகாரரால் சொல்லப்பட்டிருக்கிறது ஆச்சாரியாலோ ஆனந்தமய கோஷமானது சோதிக்கப்பட வேண்டிய கோஷங்களின் சேர்த்து அசுத்தமானதென்று ஏற்படுவதாகவும் ஆகவே அது பிரம்மம் அல்ல என்றும் பிரம்மமானது அதினின்றும் அந்த அபிப்பிராயப்படி ஆனந்தமய கோஷமானது பராகாசாத்மகமான பிரம்மத்தினுடைய சரீரமாக இருக்கும் சிச்சக்தியின் ரூபமாக இருப்பதாக பட்டிருக்கிறது இம்மாதிரியே தான் ஸ்ரீகண்டபு நடுவில்ம் சொல்லாம் அதாவது ஆனந்தமய கோஷத்தை தவிர்த்ததாகவும் அதை சம்பூர்ணமாக செய்து கொண்டிருக்கும் சர்வசாட்சியாகவும் சத்திய ஜான ரூபமாகவும் பிரம்மம் இருக்கிறது ததந்தம்மணியேனிணோோ சம்போோோோன்ேனே ீத்தை இவ்விதமான பிரம்மஸ்வரூபிணியான அம்பாள் இருப்பதை கிரோதப்பட்டராக துர்வாசரால் சொல்லப்பட்டிருக்கிறது அன்ன பிராணமஹை பிரோபத பரமான புச்சாத் ஜோதி பிரஜ்வலு நானூத்தி இருபத்தி ஒன்பது நீம மகிமா எல்லை கடந்த மகிமையோடு கூடியவள் பிரயோகத்தில் இந்த நாமாவை நிசீம மகிம்னே நமஹா என்றும் நிசீம மகிம்னாயே நமகா என்றும் சொல்லலாம் நானூற்றி முப்பது நித்திய யௌவனா காலத்திரயத்திலும் யௌவனத்தோடு கூடியவள் நானூற்றி முப்பத்தி ஒன்று மதசாலினி மதத்தால் சோபிக்கிறவள் இதர விஷயங்களுடன் ஒட்டுள்ளதில்லாமலும் ஆனந்தமொன்றிய விஷயமாக உடையதாம நிலைக்கு நானூத்தி முப்பத்தி ரெண்டு கொண்டிருக்கும் விஷயங்களில் விமுகமாக இருப்பதற்கு முப்பத்தி மூணு மத பாடல கண்டபோஹ மதத்தினால் வெண் சிவப்பாக இருக்கும் கர்ணங்களை உடையவள் மதம் என்றால் மத்தியத்திற்கு பெயர் அதை பானன் செய்வதனால் பாடலமான கர்ணங்களை உடையவள் என்று அர்த்தம் ரெண்டு மதம் என்றால் கஸ்தூரிக்கு பெயர் பாடலம் என்றால் பாதிரிப்பூவுக்குப் பெயர் ஸ்திரீகள் தங்கள் காதுகளில் புஷ்பங்களை அலங்காரமாக தரிப்பது வழக்கம் அவைகளுக்கு கருணாவதம்சம் என்று பெயர் சில வேளைகளில் புஷ்பத்திற்கு பதிலாக வாசனை திரவியங்களால் புஷ்பம் மாதிரி சித்திரம் எழுதி கொள்வதும் உண்டு மூணு கண்ட பிரதேசம் என்பதால் கன்னம் பொட்டு எல்லாவற்றையும் சேர்த்துச் சொல்லப்படும் ஆகவே கஸ்தூரியினால் சித்தரிக்கப்பட்ட பாதிரி புஷ்பங்களுடைய என்று இந்த நாமத்திற்கு அர்த்தம் சொல்லலாம் நானூற்றி முப்பத்நாலு சந்தன திரவத்தால் அரைத்த சந்தனத்தால் பூசப்பட்ட அங்கங்களையுடையவள் நானூற்றி சாம்பேய குசும பிரியாம் சம்பக புஷ்பத்தில் நானூற்றி முப்பத்தாறு குசலா இருப்பவள் ஒன்று அம்பாள் சிருஷ்டி முதலியவைகளை செய்வதில் சாமர்த்தியத்தோடு இருப்பதால் குசலா என்று சொன்னது ரெண்டு குஷம் ஜலத்தை லாதி பெற்றுக்கொள்ளுகிறாள் என்பதனால் குசலா என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் மூணு குட்சித வெறுக்கப்பட்ட சல சந்திரனை தன்முன்னாக உடையவள் என்றும் அர்த்தமுண்டு அதாவது அம்பாளுடைய காந்தியின் அதிசயத்தினால் சந்திரன் கூட வெறுக்கும்படி இருக்கிறான் என்று தாற்பயம் நானூற்றி முப்பத்தி வள் அழகான அங்கங்களையுடையவள் என்ற தேவியின் ரூபத்தோடு கூடியவள் குருகுல்லா தேவியானவள் ஸ்ரீநகரத்தின் அகங்காரம் சித்தம் என்ற இரண்டு பிரகாரங்களுக்கு நடுவில் விமர்சனமாகிற வியாபியில் அதிஷ்டானமாக இருப்பவள் இந்த தேவியை பற்றி குருவிந்த பரணி நிலையாம் குலாசல்பர்த்தி குசனமன்மத்யாம் குங்குமிலிப்தாப் பிரேம் குரு குல்லாம் மனசி என்பதாக லலிதாஸ்தவ ரத்னத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது தந்திரராஜத்திலும் இருபத்தி ரெண்டாவது இந்த தேவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பாவனோபனிஷத்திலும் தேவக என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தேகத்தில் இருக்கும் இந்திரியங்கள் புத்தி முதலீவைகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறவையும் தகப்பனார் தாயார் என்னும்படியான அம்சங்களோடு கூடியவையுமான அஸ்தி முதலியவை மாம்சம் முதலியவை இலைகளை முறையே வாராகியாகவும் குருகுல்லாவாகவும் பாவனை செய்ய வேண்டும் இவர்களில் வாராகி ஸ்ரீ தேவதையாக இருந்தாலும் முகம் புருஷ ரூபமாக இருப்பதால் பிதா என்னும் குருகுல்லாவை மாதா என்றும் சொல்லப்படும் அர்த்தங்களையும் மற்ற விவரங்களையும் பாவனோபனிஷத்திற்கு பாஸ்கர எழுதிய பாஷ்யம் பிரயோகவைகளில் பார்க்கவும் ஒரே ாக இருப்பமான மேயங்களின் குலம் என்று சொல்லப்படும் இதை பற்றி ஏற்கனவே வந்த குலாமிருத்தை கரசிகா முதலிய நாமங்களில் சொல்லி இருப்பதை பார்க்கவும் குலகுண்டயா நானூத்தி குலகுண்டம் குலகுண்டமெனப்படும் இடத்தை ஆலயமாக உடையவள் ஒன்னு தாமரையின் நடுவில் இருக்கும் கந்தத்தில் பொட்டில் ஒரு சிறு துவாரம் இருப்பது போல் மூலாதார பத்மத்திலும் நடுவில் துவாரம் போன்றதாய் இருக்கும் பிந்துவை குலகுண்டம் என்று சொல்ல வேண்டும் குண்டலினி சக்தியானவள் அந்த கந்தத்தை சுற்றி தன் உடலை மூன்றரை சுற்றாக சுற்றி கொண்டு தலையை மேலே சொல்லிய குலகுண்டம் என்ற துவாரத்தின் மேல் வைத்து கொண்டு எப்போதும் உறங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படும் இதையே ஆச்சாரியாலும் சௌந்தர்யில் ார்கள்யம் என்றால் பூராவாக சுசுப்தி போல் அடையும் இடம் என்று அர்த்தம் குண்டலினி சக்தியானவள் குலகுண்டத்தில் உறங்கி கொண்டிருப்பதாக மேலே சொல்லியிருப்பதால் அது அவளுக்கு ஆலயமாக இருக்கிறது நானூற்றி நாற்பத்தி ஒன்று கௌல கௌல மார்க்கத்தில் தற்பரலாயிருப்பவர்களால் சேவிக்கப்பட்டவள் ஒன்று அவர்களுடைய குல வம்ச பரம்பரையாக வந்த வழியை கௌல மார்க்கம் என்று சொல்லப்படும் இப்பேற்பட்ட பரம்பராக்கிரமமாக வந்த மார்க்கமாகவே அனுஷ்டிப்பதில் முயற்சியுடையவர்களால் சேவிக்கப்பட்டவள் என்று இந்த நாமத்தின் தாற்பயம் எஸ்ய ஹி யாதேவி குலமார்க்கேண तेन तेन பூஜாண்டைவேதைச்சை பூஜைத் குலமர் ரெண்டு ஸ்ரீவித்யையை உபாசிப்பதில் சமய மதம் கௌல மதம் மிஸ்ரமதம் என்பதாக மூன்று மதங்கள் உண்டு முதலாவது மதம் சுகவசிஷ்ட சனக சனத்தன சனத்குமார சம்ஹிதைகளாகிற சுகாகம பஞ்சகத்தில் சொல்லப்பட்டு வைதிகமான வேதத்தில் சொல்லப்பட்டதான மார்க்கத்தை கொண்டது இதையேதான் சமயாச்சாரம் என்றும் சொல்வது மிஸ்ரமதம் என்பது சந்திரகலா ஜோத்ஸ்னாவதி கலாநிதி மதமென்பதான சந்திராஷ்டகத்தில் சொல்லப்பட்டது கௌள மதம் என்பது மேலே சொல்லிய தந்திரங்களை தவிர பிற அறுபத்தி தந்திரங்களில் சொல்ல படுகிறது சமய மதம் இவை இரண்டையும் அனுசரித்து கலந்திருப்பதால் மிஸ்ரமதம் என்று பெயர் ஏற்பட்டது மூணையும் மூன்று மதங்களுக்கும் அதிகாரி வேதங்களையொட்டி ஏற்பட்டவை வைதிகர்களால் த்விஜர்களால் ஆதரிக்கப்பட்ட வேண்டியது சமய மதம் மிஸ்ரமதத்திற்கு மூன்று வருணத்தார்களாகிய த்விஜர்களும் சூத்ரர்களும் அதிகாரிகள் இந்த மதத்தில் த்விஜர்களை உத்தேசித்து சவ்ய மார்க்கத்தால் பிரதக்ஷ கிரமமாக சகல அனுஷ்டானங்களும் சொல்ல பட்டிருப்பதோடு ஸ்ரூதர்களையும் மிஸ்ர ஜாதிகளையும் உத்தேசித்து அபஸ்வயமார்க்கமாக வாமாச்சாரமும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலே சொல்லி அறுபத்தி நாலு தந்திரங்களில் காணப்படும் மார்க்கமான கௌல மதத்திற்கு சூத்ரர்கள் முதலானவர்கள்தான் அதிகாரிகள் நாலு இம்மாதிரியான மதபேதங்களை பற்றி விசேஷமான ஆதாரங்களுடன் விஸ்தாரமாக சொல்லி இருப்பதை சௌந்தர்யலகரிக்கு லக்ஷ்மிதரர் எழுதிய வியாக்கியானத்தில் பார்க்கவும் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு குமாரன் கணநாதன் இவர்களுக்கு தாயாராக இருப்பவள் ஒண்ணு அதாவது ஸ்கந்தர் கஜானனர் இவர்களுடைய ஜனனி என்று அர்த்தம் ரெண்டு மாரனை மன்மதனை பழித்த சௌந்தர்யத்தோடு கூடியவராகையால் சுப்பிரமணிய சுவாமிக்கு குமாரன் என்று பெயர் ஏற்பட்டது மூணு குச்சித்தமான வெறுக்கத்தகுந்த மாரணங்கள் ஸ்வ ஸ்மரவிகாரங்களுடைய சமூகங்களில் நாதர்களை அதாவது விடபுருஷர்களை கட்டுகிறவள் கண்டிக்கிறவளாகையால் அம்பாளுக்கு குமார கணநாதாம்பா என்று பெயர் நாலு குமாரரை அகங்காரத்திற்கு தேவதையாகச் சொல்லப்படும் புருஷோ விஷ்ணுத்திவோ வர்ணாமியம் து உமா தேவீஸ்ரீர்வா பத்மீவேக்ஷா தோம் சச்சசேனா பதி வராக புராணம் அதாவது சிவன் அல்லது விஷ்ணு புருஷன் என்றும் உமாதேவி அல்லது ஸ்ரீதேவி அவ்வக்தம் என்றும் இவ்விருவர்களுடைய சேர்க்கையால் உண்டான அகங்காரமானது சேனாதிபதியான குகன் என்றும் சொல்லப்பட்டது ஆகவே அகங்காரத்திலுடைய கணங்களுக்கு நாதர்களாயிருப்பவர்கள் விசேஷமான மமத்தையுடையவர்களை அம்பால் கட்டுப்படுத்தி கண்டிப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் நானூற்றி துஷ்டி திருப்தியோடு இருப்பது என்பதை ரூபமாக உடையவள் ஒன்று இந்த நாமம் உள்பட இனிவரும் ஏழு நாமங்களில் துஷ்டி முதலான குணங்கள் சொல்லப்பட்டு அவைகள் அம்பாளுடைய ஸ்வரூபம் என்பதாக சொல்லப்படுகிறது அவை சந்தோஷம் செழுமை ஞானம் தைரியம் சாந்தி மங்களத்தோடு இருப்பது காந்தி என்றவை ரெண்டு இதே மாதிரி தேவி மகாத்மியத்திலும் துவம் ஸ்ரீ ஸ்வம் ஈஸ்வரி துவம் என்று சொல்லது இதையே தேவி பாகவதத்தில புத்திர் கீர்த்திர் திருலக் சக்தி மதிஸ்தேர் து இவ்விதமான பெயர்களோடு கூடவே அம்பாள் சில க்ஷேத் இருப்பதாக பத்மபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது துஷ்டிர்வரே துஷ்டிண்டே நாள் அம்பாள் துஷ்டி ரூபமாக இருப்பதை யா தேவி சர்வூதேஷு துஷ்டி ரூபேத இதே மாதிரி பரமசிவனை குறித்து மல்லாரி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோ தேவ சர்வூதேஷு நமஸ்தஸ்மை நானூத்தி நாற்பத்தி நாலு புமையான சம்ருத்தியான இருப்பதையே ரூபமாக உடையவள் நானூற்றி நாற்பத்தஞ்சு மதிஹே மதி புத்தி அறிவு ரூபமாக இருப்பவள் ஒன்று போகங்களில் சம்பந்தத்தோடு இருக்கும் புருஷனுக்கு அறிவானது ஒரு அளவுகோலாக இருந்து கொண்டு பகுத்தறியும் சக்தியை கொடுப்பதால் அதற்கு மதி என்று பெயர் என்பதாக வாயு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விபர்த்திமானம் மனுதே விபாசம் தைரிய ரூபமாக இருப்பவள் திருதி என்பது நிலைத்திருப்பது உறுதி தைரியம் முதலியவை குறிக்கும் நானூத்தி நாற்பத்தி ஏழு சாந்திஹே சாந்தி அமைதி என்பதை தன் ரூபமாக உடையவள் உன்னை வாயுவினுடைய ஒரு காலவிசேஷத்திற்கும் சாந்தி என்று பெயர் இது மலமாயா விகாரங்களால் தத்தளித்து கொண்டிருக்கும் மனுஷனுக்கு சாந்தியை கொடுத்து அதிகாரத்திற்கு ஆஸ்பதமாக இருப்பதால் சைவாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மலமாயா விகார சாந்தி பும்ச புனர்யா சாக்கலா சாந்த்ரி சாந்திரித்யொக்தா சாதிகாரஸ்பதம்பதம் மூக்கின் நுனிலிருந்து பதினைந்து விரக்கட்டை காப்பால் சோடசமான கலை இருக்கிறது அவ்விதமானது என்பதாகவும் தச பஞ்சாங்கு நாசிக் பிரகீர்த்தி தூணு அம்பாள் சாந்தி ரூபினியாக இருப்பதை யாதேவி யா தேவி சர்வூதேஷாந்திரூபேண சம்ஸித நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நம என்பதாக தேவி மகாத்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நானூற்றி நாற்பத்தி எட்டு ஸ்வஸ்திமதி உண்மையாக அல்லது சோபனமாக இருப்பவள் ஒன்று சுஷ்டு சரியாக அழகாக அஸ்தி சத்தா இருக்கை நிலை இதையுடையவள் ஸ்வஸ்திமதி ரெண்டு எக்காலத்திலும் அழிவில்லாமல் இருக்கிறபடியால் அம்பால் இருப்பதானது பரமார்த்திக்கமான சத்தா இருக்கையாக சொல்லப்படும் சத்தா இருக்கையானது பிராதிபாசிகமென்றும் வியாஹாரிகம் என்றும் பரமார்த்திகம் என்றும் மூன்று விதமாக சொல்லப்படும் பழுதை பார்த்து அதை பாம்பு என்று நினைக்கும் போது அவ்விதமான பாம்பினுடைய சத்தானது பிரதிபாசிக்கம் ஒருபோதும் இல்லாததான வஸ்துவை இருப்பதாக நினைப்பதனால் ஏற்படுவது பாம்பு அல்ல பழுதைதான் என்று தெரியுதவுடன் அதை பாம்பு மறைந்து விடுகிறது இதற்கடுத்தபடி சாதாரணமாக பிரபஞ்சத்தில் நாம் விவகாரம் செய்யும் போது தெரியும் வஸ்துக்களுடைய சத்தானது வியாபகாரிகம் இதுவும் உண்மையானதல்ல இருப்பது போல் மிகவும் தெளிவாக தோன்றினாலும் மமாக அவை முந்தியில்லாமலும் பிந்தி அழிந்து போவதாலும் அவைகளின் சத்தாகவும் முந்திய மாதிரிதான் பரபிரம்மம் ஒன்றே காலத் துரயத்திலும் அதனுடைய சத்தாவானது பாரமார்த்திக்கம் என்று சொல்லப்படும் இவ்விதமாக சத்தாவை மூன்று விதமாகச் சொல்லலாம் அத்வைத வேதாந்தத்தின் முக்கியமான கொள்கையால் அதை பற்றிய விபரங்களை எங்கு எழுதுவது சாத்தியமானதல்ல மூணு ஸ்வஸ்தி என்றால் அழிவில்லாதது என்று அர்த்தம் பாஸ்கர் நாலு ஸ்வஸ்தி என்ற பதமானது ஆசீர்வாதம் கேமம் நிஷ்பாபம் பாபமில்லாமை புண்ணியம் மங்களம் இவைகளை குறிக்கும் போது சொல்லப்படும் நானூத்தி நாற்பத்தி காந்திரூபமாக இருப்பவள் அம்பாள் காந்தி ரூபமாக இருப்பதை தேவி மகாத்மியத்தில் யா தேவி சர்வூதேஷோ காந்திரூபேணிதா நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நம என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பரபிரம்மத்தினுடைய காந்தியினால் தான் சூரிய சந்திராதிகளுக்கெல்லாம் பிரகாஷிக்கிறார்கள் என்பதாக ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ந தந்திர சூரியோபாதின சந்திரதாரகி மூணு காந்தி என்ற பதத்தினால் இச்சாசக்தியை குறிப்பிட்டதாக சொல்லப்படும் மேலே சொல்லப்பட்ட துஷ்டி முதலிய அம்சங்கள் யாரிடம் காணப்பட்டாலும் அவர்கள் அம்பாளுடைய கிருபைக்கு விசேஷ இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது நானூற்றி நந்தினி நந்தகோபருடைய பெண்ணாக இருப்பவள் ஒன்று மகாமாயை நந்தகோபருக்கு பெண்ணாக பிறந்த விருத்தாந்தம் பாகவதம் தசமஸ்தந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு காமதேனுவின் வம்சத்தில் உதித்த ஒரு பசுவுக்கும் கங்கைக்கும் நந்தினி என்று பெயர் அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லலாம் நந்தினிக்கு திலீபன் சுஷ்ருஷை செய்ததை பற்றி ரகுவம்சத்தில் சொல்லப்பட்டிருப்பது பார்க்க தகுந்தது நானூற்றி ஐம்பத்தொன்னு டையூர்களை நாசம் செய்பவள் அதாவது வித்யைக்கு இடையூறுகளாயிருப்பவைகளை போக்கடிக்கும் சாமர்த்தியம் உடையவள் என்று அர்த்தம் தேஜோவதி நானூற்றி ஐம்பத்தி உடையவள் ஒன்று ஆதித்யன் முதலான தேஜோவன்களுக்கெல்லாம் பரபிரமே ஆதாரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏ தஸ்மின் கல்பக்ஷரே கார்கி சூர்யா சந்திரமசோத்தௌ துஷ்டதாம் ஸ்ருதி நானூத்தி ஐம்பத்தி மூணு திரிநயனா மூன்று நேத்திரங்களை உடையவள் ஒன்னு இந்த மூன்று நேத்திரங்கள் சோம சூரிய அக்னி என்பதாக சொல்லப்படும் 2. வவுஷட் என்ற சப்தத்திற்கு த்ரிநயனா என்று அடையாளம் சப்னே என்பதாக நாம பாராயணத்தில் சொல்லப்படுவதால் அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் மூணு நயனம் என்றால் அழைத்துப் போவது ஒரு வஸ்துவை பற்றியோ ஒரு விஷயத்தை பற்றியோ நமக்கு அறிவு ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருப்பதை பிரமாணம் என்று சொல்வது வழக்கம் இவ்விதம் நமது புத்தியை அழைத்துப் போய் முடிவோடு சேர்ப்பதால் பிரமாணங்களையே நயனங்கள் என்று சொல்வதுண்டு இவ்விதமான பிரமாணங்கள் ருத்ரனுடைய கண்கள் போல் மூன்று என்று சாண்டில்ய சூத்திரத்தில் த்ரிங் ஏ ஷாம் நே த்ராணி சப் என்று சொல்லும் போது அவைகளை நேத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரமாணங்கள் மூன்று வகை சப்தம் அனுமானம் பிரத்யம் சப்தம் என்பதனால் ஷவணமும் அனுமானம் என்பதனால் மனநமும் பிரத்யக்ஷம் என்பதனால் நிதித்தியாசனமும் குறிக்கப்பட்டிருக்கின்றன பிரீத்தியம் சனுமானம் விவிதாக தய சுதித்தியம் துமீப் மனுஸ்மதி த்விதம் பிரமாணம் சாங்கீயசூற்றுமா பிரமா யோகசூத்திரம் 4 மேலே சொல்லிய மூன்று விதமான பிரமாணங்களை அதாவது அவைகளால் அறியப்படுகிறவர்கள் திரிநயனா அஞ்சு அல்லது மூன்று விதமான மார்க்கங்களில் அதிகாரிகளுக்கு தகுந்தபடி அழைத்துப் போவதால் என்று பெயர் அம்பாளுடைய உபாசனையில் தக்ஷண மார்க்கம் உத்தர மார்க்கம் பிரம்ம மார்க்கம் என்று மூன்று வழிகள் இருப்பதாக மேலே விபரமாக சொல்லப்படுகின்றன அவைகளில் தன் பக்தர்களை அழைத்துப் போவதால் இந்த பெயர் ஏற்பட்டது தட்சிணம்ோத்தரம் லோகம் ததா பிரம்மாயணம் பரம் நயம் சன்மார்க்கேத்திரேத்திரயநாமத தேவி புராணம் நானூற்றி ஐம்பத்தி நாலு லோலாட்சி காமரூபிணி ஸ்திரீகளுடைய காமமாகிற ரூபத்தை உடையவள் ஒன்னு இதே மாதிரியான பாவத்தை பற்றி இன்னொரு விதமாக ஏற்கனவே இந்த ரமணா லம்படா முன்னூத்தி இருபதாவது நாமத்தில் சொல்லி இருப்பதை பார்க்கவும் ரெண்டு காமத்திற்கு அபிமானி தேவதை யோகேஸ்வரி என்று சொல்லப்படுவதால் அந்த தேவதையின் ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் காம லோப மத மோக மாச்சரிய பைஷுண்ய அசூயா என்ற எட்டு குணங்களுக்கும் எட்டு அபிமானி தேவதைகள் உண்டென்றும் அவர்களுக்கு அஷ்டமாதாக்கள் என்று பெயர் என்பதாகவும் வராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காமக்கோத்தோபோ மதோ மோகஸ் பஞ்சமரியம் ஷாஹ்பைஷூ சப்மம் தசூயேத்தர காமம் யோகேஸ்வரிம் விதம் மாஹேஸ்வரிம் தோப்பஸ் வைஷ்ணவீ பிரோக் ப்ரணி மத ஏ மூணு சிலர் இந்த நாமத்தை லோலாட்சி காமரூபிணி என்று இரண்டு நாமங்களாகச் சொல்லுவார்கள் நானூத்தி ஐம்பத்தி மாலினி மாலையை தரித்திருப்பவள் ஒன்று மாலினி என்ற பதத்திற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு மாலினி விரத்தபே தேலா காரஸ்திரியாம் கௌரியாம் விஸ்வஹா ஒரு விர்த விசேஷம் கங்கை சம்பா என்ற நகரம் இவை எல்லாவற்றையும் குறிக்கும் ர அக்ரங்களில் மாத்ருகைகளில் அபிமானி தேவதைக்கு மாலினி என்று பெயர் அந்த ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு வாமன பார்வதியின் விவாகத்தை சொல்லும் பிரகரணத்தில் சப்தபதி நடந்ததை பற்றி சொல்லுகையில் அம்பாளுடைய சகியான மாலினி என்பவள் பரமசிவனுடைய பாதத்தை பிடித்து அவர் காரணம் கேட்டு எதை கேட்டாலும் தருவதாகச் சொல்லவே மாலினி ஆனவள் அவர் பார்வதியிடம் அவருடைய சௌபாகியம் முழுவதையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர் அதற்கு சம்மதித்ததன் பிறகுதான் அவருடைய பாதத்தை விடுவித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தோஹாரங்கிரதாய்வே மாலிநீங்கை தேங்க சௌகோத்தீயம் தோோ மோட்சமே அதோ வாச்ச மகா தலிமு எவ்விதமான மாலினியின் ரூபமாக இருப்பவள் என்று சொல்லலாம் நாலு என்று கன்னியா பிரகரணத்தில் தௌமியர் சொன்னபடி மாலினி என்றால் ஏழு வயதுள்ள கன்னியகை குறிக்கும் ஆதலால் அவ்விதமான கன்னியகா ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஹம்சினி ஹம்சங்களை உடையவள் ஒன்று அம்பாளுடைய கிரகத்தில் ஹம்சபக்ஷிகள் இருப்பதாகவும் அவை அம்பாளுடைய நடையன் அழகை பார்த்து அம்மாதிரி நடக்க ஆசைப்பட்டு பின்தொடர்ந்து போவதாகவும் அப்போது அம்பாள் காலினணியப்பட்டிருக்கும் சலையைகளானது தங்கள் சப்தத்தினால் அந்த ஹம்சபட்சிகளுக்கு சொல்லிக் கொடுப்பது போலிருப்பதாக ஆச்சாரியாளால் அம்பாளுடைய நடையின் அழகை பற்றி வர்ணிக்கையில் சௌந்தர்ய சொல்லப்பட்டிருக்கிறது मनसा, பத்தியா சீட்ட பரிச்சு மனசந்தே பவன்கலம் சக்தி அத்தே சிக்ஷா சூபமணிமஞ்சீரமலம் चारुचरिते, ரெண்டு பரமஹம்சர்கள் என்ற யதிவிசேஷர்கள் அம்பாளிடம் அபேதமாக இருப்பதாலும் இந்த பெயர் வந்ததாக சொல்லலாம் மூணு ஹம்சம் என்றால் அஜாப குறிக்குமாதலாலும் அது அம்பாளுடைய மந்திரமாகையாலும் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் நானூற்றி மாதா ஜனனியாக இருப்பவள் ஒன்று அம்பாள் சகல லோக பிரபஞ்சத்திற்கும் ஜனனியாக இருப்பதால் மாதா என்று பெயர் ரெண்டு எல்லா மந்திரங்களும் அம்பாளிடமிருந்து உண்டாவதால் அம்பாள் மாத்ருகா ரூபமானதால் மாதா என்று பெயர் மந்த்ராணா மாத்ரு சமாத்ருகா பரமேஸ்வரி ஸ்காந்தம் மூணு நாம பாராயணத்தில் தசமிதிதி நித்யாதேவதையின் மந்திரத்திற்கு மாதா என்ற சஞ்ஞை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நித்யா தேவதை ரூபமாக அம்பாள் இருப்பதால் மாதா என்று பெயர் மாதா காயாவரோகணே என்று பத்மத்தில் சொன்னபடி காயாவரோகண ஸ்ரீர்மா ரமா சமலா மாதா லக்ஷ்மி சமங்களா விஸ்வகா நானூத்தி ஐம்பத்தி எட்டு மலைய பருவத்தில் வசிப்பவள் ஒன்று மலையாச்சல பகவதி என்ற அம்பாளுடைய ரூப விசேஷத்தை பற்றி சாபர சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நானூற்றி ஐம்பத்தி மான பிரகாசிக்கும் முகத்தை உடையவள் ஒன்னு ஞானத்தினால் முகத்தின் காந்தியானது அதிகரிக்கும் என்று சொல்லப்படும் பிரம்ம ஜானம் இருப்பதை முகத்தின் காந்தி விசேஷத்தினால் ஊகிக்கப்படுவதாக ஸ்ருதியில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சோடசியின் அங்கமாக உபாசிக்கப்படும் தேவதா விசேஷத்திற்கு சுமுகி என்று பெயர் நானூற்றி அறுபது நளினி தாமர புஷ்பம் போன்றவள் அம்பாளுடைய கர சரண முக நேத்ராதி அவயங்கள் எல்லாம் தாமர புஷ்பத்திலிருந்து உண்டானது போல் இருப்பதால் அம்பாளையே தாமர புஷ்பமாக இங்கு சொல்லப்பட்டது கரகமலம் சரண கமலம் முக கமலம் நேத்திர கமலம் என்று வர்ணிப்பது பிரசித்தம் ரெண்டு நளினி என்று கங்கைக்கு பெயர் அந்த ரூபமாக அம்பாள் இருப்பது இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் நந்தினி நளினி கங்கா மூணு நலனின்ற ராஜாவானவன் அம்பாளை உபாசித்து அம்பாளோடு தாரம்யம் அடைந்ததினால் அம்பாளுக்கு இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் நானூற்றி அறுபத்தி ஒன்னு சுப்ரூ அழகிய புருவங்களை உடையவள் ஒண்ணு அம்பாளுடைய புருவங்களின் அழகை ஆச்சாரியால் பின்வருமாறு சௌந்தர்யலகரியில் வர்ணித்திருக்கிறார்கள் புவோ பூ கிச்சித் புவனய வசனேபியம் மதுக்கம் துதம் தனு சவியே தரகிபேர் பிரகோஷே முட்டயிறோரே சகல புவனங்களுக்கும் அபயம் கொடுக்கும் தாயே கொஞ்சமாக வளைந்திருக்கும் உன்னுடைய புருவங்கள் உனது கண்களாகிய வண்டுகளை நான்கயிறாக உடைய மன்மதனுடைய வில்லை போலவும் மன்மதன் உனது நாசாதண்டமாகிய தனது வலது முழங்கையினால் பிடித்திருப்பதால் அப்படி பிடித்திருக்கும் முஷ்டியினால் மறைந்திருக்கும் நடுவுடன் கூடியதாகவும் தோன்றுகிறது நானூற்றி அறுபத்தி மகாசௌந்தரியவதியாக இருப்பவள் ஒன்று பின்னால் வரும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது நாமத்தை ஆசோபனா என்று சொல்ல வேண்டும் நானூற்றி அறுபத்தி மூணு சுரணாயிகா தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரி இதை மகாதா மகிமா தேவானாம் என்று ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நானூற்றி அறுபத்தி நாலு காலகண்டி காலகண்டருடைய பத்னி ஒன்று பரமசிவன் காலகால விஷத்தை பானம் செய்யும் போது அது அவருடைய கழுத்திலேயே நின்றுவிட்டதாலும் அந்த விஷத்தின் கரிய நிறம் அங்கே தெரிவதாலும் அவருக்கு காலகண்டன் என்று பெயர் ஏற்பட்டது பஷ்தேவாம் பிசாச்சோர பிசாச்சோர கரட்சாம் திருதம் கண்டே விஷம் கோரம் காலகண்டோஸ்யம் வாயு புராணம் ரெண்டு காலஞ்சரக் கஷேத்திரத்தில் பரமசிவன் காலகண்டர் என்று உபாசிக்கப்படுவதாக தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கஷேத்திரத்தில் அதிஷ்டானமாயிருக்கும் அம்பாளை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் ஊன மதுரமானதும் வெடிப்பாக இல்லாததுமான துவனிக்கு கலம் என்று பெயர் ஆகவே இனிமையான குரலையுடையவள் என்றும் சொல்லலாம் அம்பாளுடைய குரலின் இனிமையை பற்றி ஏற்கனவே இருபத்தி ஏழாவது நாமமாகியாபாதுயதில் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு தாருகன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக பரமசிவன் காளியை சிருஷ்டித்தார் என்றும் காளிக்கு காலகண்டி என்று பெயர் அன்பதாகவும் லிங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சசர்ஜ காளி காமாரி காலகண்டி அறுபத்தி அஞ்சு காந்தி காந்தியோடு கூடியவள் நானூத்தி ஷோபிணி கிளர்ச்சி சுறுசுறுப்பு தீவிர உணர்ச்சி உண்டு பண்ணுகிறவள் ஒன்று சிருஷ்டிகாலத்தில் பரமசிவனுடைய மனத்தில் சிருஷ்டிக்கும் விஷயமாக பிரகிருத்தி ரூபிணியான அம்பாள் ஒருவித உணர்ச்சி க்ஷோபம் உண்டு பண்ணுவதாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காரணத்தால் அம்பாளுக்கு சோபினி என்று பெயர் பிரகிரும் புருஷம் விஷ்ணு சில தேவகணங்களை உண்டு பண்ணினதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் முன்னொரு காலம் அம்பாளுடைய மூர்த்தித்ரயங்களில் ஒருவளான வைஷ்ணவி ஆனவள் மந்திர பர்வதத்தில் தபஸ் செய்ததாகவும் அப்போது மனதில் ஒருவித கலக்கம் ஏற்பட்டு அதிலிருந்து கோடிக்கணும் கான உண்டானதாகவும் வும் வராகணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாமந்தரம் து வைஷ்ணவி காலேன மகதா ஷு பி தம் மன ோஸஸ்ஸஸ் கரியலேந்தோஷ பமலோச்சனா இன் வரமனோராட் वितास्त्रियोधे व्यक्षोपिते வ அறுபத்திபிணி சூட்ச் எளிதில் அறிய முடியாத ரூபத்தை உடையவள் ஒன்று இம்மாதிரியே ஸ்ருதியில் சூக்மா சூக்ம தரம் நித்தியம் அனோரணியான் என்று சொல்லப்பட்டது ரெண்டு சூக்மம் என்று ஒருவிதமான ஹோமத்தை சொல்லப்படும் இதை பற்றி தந்திரராஜத்தில் நித்யா நித்யோதி தேலாதார மத்தியா என்று ஆரம்பித்து ஏவம் துவாததா ஹோமம் அக்ஷரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஹோம விசேஷத்தின் ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு ஏற்கனவே சொல்லப்பட்டபடி அம்பாளுக்கு இருக்கும் ஸ்தூல சூக்ம பரம் என்கின்ற ரூபங்களில் சூக்ம ரூபத்தை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் நானூற்றி वज्रेश्वरी வஜ்ரேஸ்வரி என்ற தேவதா ரூபமாக இருப்பவள் வஜ்ரேஸ்வரி சஷ்டி திதியில் நித்யாதேவத்தை ஜாலந்தர பீட்டத்தில் அதிர்ஷ்டான தேவத்தை ரெண்டு ஸ்ரீநகரத்தின் பனிரெண்டாவது மதிலானது வஜ்ரமணி மயமானதென்றும் அதற்கும் பதினோராவது மதிலுக்கும் நடுவில் வஜ்ரமயமான நதியொன்று இருக்கிறது என்றும் அந்த நதிக்கு அதிர்ஷ்டான தேவத்தையாக வஜ்ரேஸ்வரி தேவத்தை இருக்கிறதென்றும் துர்வாச மகர்ஷியால் லலிதாஸ்தவரத்னத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்தி தடிணீ வஜீ அவ்விதமான வஜ்ரேஷி ரூபமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் மூணு இந்திரனுக்கு வஜ்ராயுதமானது அவனுடைய தபஸினால் சந்தோஷமடைந்த அம்பாளால் கொடுக்கப்பட்டதாக பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒம்போது வாமேவி வாமதேவருடைய பத்னியாக இருப்பவள் எல்லோர் எல்லோராலும் தக்கவராக இருப்பதால் பரமசிவனுக்கு வாமதேவர் என்று பெயர் தன்னே வா வைன அப்ருமன்னேஷாம் வாம இவாம தேவ ஐத்ரேயஸ்ருதி ரெண்டு வாமபாகத்தால் சரீரத்தின் இடதுபாகத்தில் அம்பாள் இருப்பதால் பிரகாசிக்கிறதுனால் வாமதேவர் என்றும் பெயர் அதாவது அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் அம்பாள் பரமசிவனுடைய வாமபாகத்தில் இருப்பதினாலும் அதனால் அவர் பிரகாசிக்கிறதுனாலும் வாமதேவர் என்ற பெயருக்குரியவராகிறார் மூணு பரமசிவனுடைய மூர்த்திகளில் சதாசிவியூகத்தில் அந்தரகதமான மூர்த்திகளில் வாமதேவர் ஒன்று அவருடைய பஞ்சமுகங்களில் சத்யோஜாதர் மேற்கிலும் வாமதேவர் வடக்கிலும் தற்பொரு கிழக்கிலும் அகோரர் தெற்கிலும் ஈசானர் நடுவிலுமாக இருப்பதாகச் சொல்லப்படும் குங்குமக்ஷோதங்காசம் வாமாக்கியிருத்தீச்சிஷ்டிஷ்டம் சிவபுராணம் நாலு வாமா என்றால் அழகான சுந்தரியான ஸ்திரீ என்றும் அர்த்தம் ஆகையால் அழகான தேவி என்றும் சொல்லலாம் அஞ்சு வாம என்றால் கர்மாக்களின் பலத்தை குறிக்கும் அபிதமான கர்ம பலன்களுக்கு தேவதையாக அம்பாள் இருப்பதால் வாமதேவி என்றும் பெயர் ஆறு வாமாச்சாரத்தில் ஈடுபட்டு அனுஷ்டிப்பவர்களை வாமர்கள் வாமாகா என்று சொல்லப்படும் அம்பாளுடைய உபாசனா மார்க்கங்களில் வாம மார்க்கம் தட்சிண மார்க்கம் என்று இரண்டு பேதங்கள் வைத்தால் உபாசனை செய்பவர்களுக்கு வாமர்களுக்கு தேவியாக உபாசனா மூர்த்தியாக இருப்பதால் வாமதேவி என்று பெயர் புராணம் ஏழு வாம என்றால் விருத்த ரூபமான விபரீதமான என்று அர்த்தம் உண்டு இந்த அர்த்தமும் வாமாச்சாரம் என்பதற்கு உண்டு இவ்விதமான உபாசனையிலும் அம்பாள் சுகத்தை கொடுப்பதால் வாமதேவி என்று பெயர் என்பதாக தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுபது வயோவஸ்தா விவர் வயதின் அவஸ்தைகளிலிருந்து விடுபட்டிருப்பவள் ஒன்று அம்பாள் சாஸ்வதமாக இருப்பதால் பால்யம் பௌகண்டம் கிஷோரம் முதலான ஜீவ அவஸ்தைகள் கிடையாது என்பது ஏற்படுகிறது நானூத்தி எழுபத்தி ஒன்னு சித்தர்களுக்கு ஈஸ்வரியாக இருப்பவள் சித்தர்கள் கோரக்ஷர் மசேந்திரநாதர் முதலியவர்கள் ரெண்டு காசியில் இவ்விதமான பெயரோடு அம்பாள் இருப்பதாக சொல்லப்படும் நானூத்தி சித்தவித்யா சித்தமான சாஸ்வதமான வித்யாரூபிணியாக இருப்பவள் ஒன்னு சித்த என்பது பஞ்சதசியை குறிக்கும் அந்த மந்திரம் சித்த வித்தியாக இருப்பதால் இதர மந்திரங்களுக்கு செய்ய வேண்டியதான சித்தாரி சக்கர சோதனம் முதலியவைகள் தேவையில் இல்லை என்பதாக காதி சொல்லப்பட்டிருக்கிறது நித்யானாம் சித்த மந்திர நவேஷியாஸ்தம் சகாதயாம் நானூத்தி சித்தர்களுக்கு மாதாவாக ரக்ஷாக்கரியாக இருப்பவள் யஷஸ்வினி நானூத்தி எழுபத்தி நாலு மகத்தான இதை கூடியவள் ஒன்று இதை மகத்யா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இனிவரும் அறுபத்தி நாமாக்களில் யோகினி ஞாசக்ரமத்தில் அம்பாளை ஸ்தோஸ்ரம் செய்யப்படுகிறது இந்த யோகினிகள் ஏற்கனவே சொல்லப்பட்ட மூலாதாரம் முதலான ஷட்சக்கரங்களிலும் சகசிர கமலத்திலும் இருப்பதாக சொல்லப்படும் இவ்விதம் செய்யப்படும் யோகினி து சோடசாநியாசம் என்று சொல்லப்படும் ஆறு விதமான ஞாசங்களில் ஒன்று ஞாசம் என்பது அந்தந்த தேவதையை சாதகன் தன்னுடைய சரீரத்திற்கும் அவயத்தில் ஸ்தாபனம் இருக்கும்படி செய்வது அதாவது அவ்விதம் இருப்பதாக பாவனை இதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவ்விதத்தால் தாத்தாத்யம் ஏற்படுத்தி வேண்டும் என்பது ஸ்ரீவித்யா விஷயத்தில் அடைய வேண்டியதான இந்த தாதாம்யமானது ஸ்ரீசக்ரம் ஸ்ரீவித்யா ஸ்ரீதேவி குரு சாதகன் இந்த ஐந்தும் க்கியமாக இருப்பது போல் அனுசந்தானம் செய்வதால் ஏற்படும் இவ்விதமான ஞாசங்களைப் பற்றி ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு இந்த சகசிரநாமத்தை சொல்லுவதற்கு முன்னமேயே ஞாசகண்டத்தில் சொல்லிவிட்டதாக என்று இதன் பூர்வ பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலே சொல்லிய ஐந்து விதமான தாதாம்பியத்தைப் பற்றியும் என்பதில் தனக்கு ஹயக்ரீவரால் சொல்லப்பட்டதாகவும் பூர்வ சொல்லி ார் சக்கரராஜஸ்ய வித்யா ஸ்ரீதேவியா தேசிகாத்ரகசிய கண்டே தாத்தாத்யம் பரஸ்பரம் புத்தீரித்தம் மேலே சொல்லிய நியாயங்களில் சோடசநியாசம் என்பது ஒருவிதம் அது ஆறு விதமான ஞாசம் சரீரத்தின் அவயங்களில் கீழே சொல்லப்படும் ஆறு விதமான கூட்டங்கள் இருப்பதாக நியாசம் செய்ய வேண்டும் அந்த ஆறு விதமான கூட்டங்கள் என்பவை கணேசர்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் யோகினிகள் ராசிகள் பீட்டங்கள் ஒவ்வொரு கூட்டத்தைச் சேர்ந்தவைகளை அவயவங்களில் ஓரோரிடத்தில் இருப்பதாக பாவனை செய்வது அதன் ஞாசமாகும் கணேசர்கள் ஐம்பத்தொன்னு கிரகங்கள் ஒம்பது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு யோகினிகள் ஏழு ராசிகள் பன்னெண்டு பீடங்கள் ஐம்பத்தி ஒன்று இந்த ஆறு கூட்டங்களையும் ஞாசம் செய்தால் தேவியோடு தாத்தாத்மயம் ஏற்படுவதற்கு சாதகமாகும் சோட சாண்யா சம் பிரகுர்வீத தேவ மே அம்பாளுடைய ரூபமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நவமி மாதே இந்த சோசநியாசத்தில் விவரங்களை பாஸ்கர சேதுபந்தம் வரிவசிய ரகசியம் இந்த கிரந்தங்களில் பார்க்கவும் இனிவரும் நாமங்களில் யோகினிகளின் ஞாசத்தை அனுசரித்து அம்பாளை செய்யப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது அந்த யோகினிகள் எழுவர் டாகினி ராகினி லாகினி யாகினி என்ற பெயர்களை உடையவர்கள் இந்த யோகினி கூட்டத்தை அவர்களுடைய பெயர்களின் முதல் எழுத்துக்களை கொண்டு டரலஹாத்யாத்ய யோகினி சப்தகம் என்று சொல்லப்படும் இவர்கள் முறையே விஷுத்தி அநாகதம் மணிபூரம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் ஆக்ஞை சகசிராரம் என்ற சக்கரங்களின் அதிர்ஷ்டான தேவதைகள் மேலும் இவர்கள் முறையே சரீரத்தின் தாதுக்களான துவக் அஷ்ருக் மாம்சம் அஸ்தி மஜ்ஜா சுக்லம் இவைகளின் தேவதைகள் சக்கரங்களை பற்றி சொல்லுகையில் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிப்பது வழக்கமென்றாலும் தாதுக்களை மேலே சொல்லிய வரிசைப்படி சொல்லுவது வழக்கமாயிருப்பதால் அந்த வரிசையை அனுசரித்து இந்த நாமங்களின் விஷுப்தி சக்கரத்திலிருந்து ஆரம்பித்து மேலே காணப்படும் வரிசைப்படி சொல்லப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது மேலும் யோகினிகளின் முகங்களுடைய கணக்குப்படியும் வரிசையாக இருப்பதால் அது பொருத்தமாக இருக்கிறது யோகினி தாபி சட்சக்கரங்கள் என்று சொல்லி சகஸ்ராரத்தை தனியாக சொல்லுவது போல் அங்கிருக்கும் அதிர்ஷ்டான யோகினிகளை தனியாக சொல்லி சகஸ்ராரத்தில் இருக்கும் கடைசி யோகினியாகிய யாகினி தேவியை தனியாக சொல்வதும் எப்படி சகஸ்ரார கமலமானது எல்லாவற்றிற்கும் மேற்பட்டதா எண்ணிக்கையற்ற இதழ்களுடன் இருக்கிறதோ அதே மாதிரி தேவதையானவள் சர்வவர்ணங்களோடு சோபிக்கிறவள் சர்வமான ஆயுதங்களையும் தரிப்பவள் சர்வத்தோமுகமானவள் சர்வ அன்னங்களிலும் பிரீத்தியுள்ளவள் எல்லா விஷயங்களிலும் பூர்ணமானவளாக சொல்லப்படுகிறாள் மேலும் சகல சாரமானதும் சர்வோத்கிருஷ்டமானதுமான சுக்லத்திற்கு அதிர்ஷ்டான தேவதையாகச் சொல்லப்பட்டது இந்த யாகினி தேவதைகளை சொல்லுகையில் அவர்கள் அதிஷ்டானமாக இருக்கும் சக்கரம் அவர்களுடைய வர்ணம் முகம் ஆயுதம் பரிவார தேவதைகள் குணங்கள் முதலிய விபரங்கள் எல்லாம் இனிவரும் நாமங்களில் சொல்லியதை காட்டும் அடுத்த பக்கத்தில் காட்டப்பட்டிருக்கிறது முதல் ஆறு யோகினிகளை பற்றி வரிவசிய ரகசியத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது நரப திரவி காஷ்டாத் வியூட் கட்ட கத்தியத்தை இதில் யோகினிகளுடைய பரிவார தேவதைகளின் எண்ணிக்கையும் முதல் பெயர்களும் அவர்களுக்குரிய வர்ணங்களும் அக்ஷரங்களும் அந்தந்த சக்கரங்களின் தனங்களுடைய கணக்கும் மற்ற விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன நரபதிகள் பதினாறு ரவிகள் ஆதித்யர்கள் பன்னெண்டு காஷ்டைகள் திக்குகள் பன்னெண்டு ஷட் ஆறு சமுத்திரங்கள் நாலு த்வி ரெண்டு என்று பரிவார தேவதைகளின் கணக்கும் அவர்களுக்குரிய மாற்றுகைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன அவர்களின் முதல் தேவதையின் பெயருடைய முதல் அக்ஷரமானது இரண்டாவது வரியில் சொல்லப்பட்டது அகடபவக என்பதில் அமிர்தாதி காலாராத்யாதி டாமர்யாதி பந்தின்யாதி வரதாதி ஹம்சவத்யாதி பரிவார தேவதைகள் குறிக்கப்பட்டார்கள் இவர்கள் முறையே டரல என்ற அக்ஷரங்களை தங்கள் பெயர்களின் முதலாக உடைய யோகினிகளின் பரிவார தேவதைகள் இம்மாதிரியான யோகினி தேவதைகளால் சூழப்பட்டவளாய் விஸ்வரூபிணியாய் அம்பாள் இருப்பதாக சொல்லப்பட்டது யராஜத்தை விஷ்விக்ரவணை பயர் டாகிச்சு ருபம் த்லோச்சன வணம் ஆரக் முக்கம் ஒண்ணு ஆயுதம் கட்வாதி குணம் பசுலோக்கி பரிவரேவை அமிர்ததி தாது ஃபக் பிரீதியான அந்த பாயசன்னம் ரெண்டு ராகிணி சக்கரம் அநாதம் ரூபம் தம்ஸோஜ்வம் ஷாமம் முகம் ரெண்டு ஆயுதம் அக்ஷமாலாதி குணம் மகாவீரேந்திரவரத பரிவாரதே காலராதாதி தாத்து ருதித்தம் அஷ்ருக் பிரதி பிரீத்தியான அண்ணம் ஸ்னிதாண்ணம் மூணு லாக்கி சக்கரம் மணிபூரம் ரூபோஜ வர்ணம் ரம் முகம் மூணு ஆயுதம் வஜராதி சமஸ்துகதா குணம் பரிவாரதேவத்தை டாமர்யாதி தாத்து மாம்சம் பிரீதியம் குடாண்ணம் நாலு பெயர் காக்கிணி சக்கரம் சுவாதி ரூபம் தம்ஸோஜ்வல வர்ணம் பீத்தம் முகம் நாள் ஆயுதம் சூலாதி குணம் அதிகர்விதா மது பிரீதா பரிவாரதேவதை பந்தின்ஹாதி தாதுமேதஸ் பிரீதியன் அன்னம் ததியம் அஞ்சு பேயர் சாக்கி சக்கிர மூலாதாரம் ரூபோஜீத்தஞ்சு ஆயுதம் அங்குசாதி குணம் அதிகர்வித மது பிரீத்த பரிவாரதை வரதாதி தாத்து அஸ்தி பிரீதியன் அண்ணம் முதாண்ணம் அஞ்சு ஆறு பேயர்ஹாக்கி சக்கிரம் ஆஜா ம்ம்சோஜ்வலம் வர்ணம் சுக்லம் முகம் ஆறு ஆயுதம் அங்குஷாதி குணம் அதிகர்விதா மது பிரீதா பரிவாரதேவதை ஹம்சவியாதி தாத்து மஜ்ஜ பிரீத்தியான அண்ணம் ஹரிபிராண்ணம் ஏழு பெயர் யாக்கிநீ சக்கரம் சகசிராரம் ரூபம் ஆயுதம் சர்வாயுதம் குணம் அதிகர்வித மது பிரீத பரிவாரதேவைஹம் தாத்து சூக்ளம் பிரீத்தம் எழுபத்தி அஞ்சு விஷுத்தி சக்கர நிலையா விசுக்தி எனப்படும் சக்கரத்தை தன்னுடைய வாசஸ்தானமாக உடையவள் உண்மை விசுக்தி சக்கரம் என்பது கண்ட கழுத்தில் இருக்கும் சக்கரம் இதற்கு பதினாறு தளங்கள் உண்டு ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு ஸ்வரம் ஆக அகாரம் முதல் விசர்க்கம் அக உட்பட பதினாறு ஸ்வரங்களும் இருப்பதாக சொல்லப்படும் விசுத்தாக்யம் அமலம் தூம தூம் ராவ வாசம் சரணை தனபரிலசை தீபம் தீப்பு ிலும் மற்ற சக்கரங்களின் தளங்களின் வர்ணன வர்ணங்களை அக்ஷரங்களை தட்சிணாவர்த்தமாக வெடியாரம் ஓடும்போது முள் திரும்புவது மாதிரி ஆரம்பம் செய்து பாவனை செய்ய வேண்டும் சர்வவர்மகம் பத்ரம் பத்மா நாம் பரிகீர்த்தித்தம் தட்சிணாவர்த்த யோகேனம் சிந்தையேத்தியா மேலும் அவைகளை பிந்து போடக்கூடியதாக அம் ஆம் இம் ஈம் என்பதாக பாவனை செய்ய வேண்டும் மூணு இந்த சக்கரத்தில் ஜீவனானவன் ஹம்சரூபியான பிரம்மத்தை பார்ப்பதினால் சுத்தனாக ஆகிறபடியால் இதற்கு விஷுத்தி என்று பெயர் விஷுத்தி தனுதேயஸ்மாத் ஜீவஸ்யஹம்சலோகநாத் விஷுத்தம் பத்மமாக்காதம் ஆகாஷாக்கியம் மகத்பரம் நானூற்றி எழுபத்தி ஆறு ஆரக்தர்ணம் கொஞ்சம் சிவந்த நிறமுடையவள் ஒன்று ஸ்வேத் ரத்தஸ்து பாடலகா என்றபடி வெண் சிகப்பு நிறம் அதாவது பாடலி குசுமசமான வர்ணம் சொல்லப்பட்டது ரெண்டு இந்த நாமத்தை ஆரக்தர்ணா என்றும் பின்னால் லாக்கினி தேவியை பற்றி சொல்லும்போது வரும் நாமத்தை இரத்தவர்ணா என்றும் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருப்பது கவனிக்க வேண்டியது நானூற்றி எழுபத்தி மூன்று கண்களோடு கூடியவள் நானூற்றி எழுபத்தெட்டு கட்வாங்கா பிரகரணா கட்வாங்கம் முதலிய ஆயுதங்களை உடையவள் ஒன்று கட்வாங்கம் என்னும் ஆயுதமானது நரகபாலத்தை நுனியில் கோர்த்திருக்கும் தண்டம் டாகினி தேவியின் நாலு கைகளில் கட்வாங்கம் கட்கம் சூலம் மகாச்சர்மம் இவைகள் இருப்பதாகச் சொல்லப்படும் ரெண்டு கட்வா என்றால் கட்டில் என்ற அர்த்தம் கட்வாங்கம் என்றால் கட்டில் கால் அது முதலான ஆயுதங்களை உடையவள் என்றும் சொல்லலாம் நானூற்றி எழுபத்தி ஒம்பது வதனைகசமன்வித ஒரு நானூத்தி எண்பது பாயசாண்ண பிரியா பாயசான்னத்தில் பிரியமுள்ளவள் பசும்பாலில் அரிசியை வேக வைத்து தயாரிக்கப்படுவது பாயசம் அதுவே பாயசாந்தம் பரமான்னம் நானூற்றி எண்பத்தி ஒன்று துவக் தாதுவின் அபிமானி தேவதையாக இருப்பவள் நானூற்றி பசுலோக பயங்கரீ பசுலோகத்திற்கு பயத்தை உண்டு பண்ணுகிறவள் தானும் ஒன்று என்பதான அத்வைத்த ஞானம் இல்லாதவனுக்கு பசு என்று பெயர் துவைத பாவமாகிய பாசத்தினால் கட்டப்பட்டிருக்கும் வரையில் ஜீவனானவன் பசுவாக இருக்கிறான் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது यो उपास्ते अन्यो सव யோ அனியா தவத்தம் உபாஸோ அன்மஸ்மீதி நேத யுத்தம் பேத்து தரம்தரம் கருதே தயூத்தி எண்பத்தி महाशक्ति அமிர்ததிம்த அமிர்தா முதலிய மகாசக்திகளால் நன்றாய் சூழப்பட்டவள் இவர்கள் பெயர் மேலே சொல்லியபடி பதினாறு ஸ்வரங்களை முதலெழுத்துக்களாக அமிர்தா ஆகர்ஷினி இந்திராணி ஈஷானி உமா ஊர்த்வகேஷி ருத்திதா ரூகாரா லூகாரா லூகாரா ஏகபத்யா ஐஸ்வர்யாத்மிகா ஓம்காரா ஔஷதி அம்பிகா அக்ஷரா இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தளத்தில் இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும் நானூற்றி எண்பத்தி நாலு டாகினீஸ்வரி மேலே சொல்லிய ஒன்பது விசேஷங்களுடைய டாகினி என்ற ஈஸ்வரி ரூபமாக இருப்பவள் ஒன்று டாகினி தேவியை பின்வருமாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது தே காங்குளா தூர்த்தம் விஷுத்தம் சோட்டசாட்சரம் மத்திய காக்கினி பாக்கிய பத்திரேஷு பரமேஸ்வரி அமிர்தாத்யராந்தா சந்தரபிம்பூர்திரிபாபேஷ் ேதர்தம்னேத்திரை கட் வாங்கட் திருஷிகாச்சர் சந்தரந்தே வக்ேணைக்கு பசுஜன்தாம் பாயசக்ஸாம் வந்தே வியை பரிவிரபுஷம் டாக்கிம் வீரபந்தியம் நானூற்றி எண்பத்தஞ்சு அநாகதாப்ஜ நிலையா அநாகதம் எனப்படும் கமலத்தில் வீற்றிருப்பவள் இந்த சக்கரமானது கிரதய பிரதேசத்தில் இருப்பது பன்னிரெண்டு தளங்களை இந்த தளத்தில் க நாலு ஞ சாலு ஞ ட ரெண்டாக பன்னிரெண்டு வர்ணங்களை பாவனை செய்ய வேண்டும் நானூற்றி எண்பத்தாறு ஷாமா காந்தியோடு கூடியவள் ஒன்று பதினாறு வயதுடைய கன்னியைக்கு ஷாமா என்று பெயராகியால் அந்தரூபத்தோடு இருப்பவள் என்றும் சொல்லலாம் நானூற்றி எண்பத்தேழு வதனத்வயா இரண்டு முகங்களை உடையவள் நானூற்றி எண்பத்தி எட்டு தம்ஷோஜ்வலாம் கோரைப்பல்லுகளுடன் பிரகாசிப்பவள் நானூற்றி எண்பத்தி ஒன்பது அக்ஷமாலாதிதரா அக்ஷமாலை முதலியவைகளை தரித்திருப்பவள் ஒன்று அகாரம் முதல் ஷகாரம் வரையிலான அக்ஷரங்களின் எண்ணிக்கையோடு கூடிய மாலைக்கு அக்ஷரமாலை என்று பெயர் ரெண்டு ராகிணி தேவியின் நான்கு கைகளில் அக்ஷமாலை சூலம் கபாலம் டமரு இவை நாளும் இருப்பதாக சொல்லப்படும் நானூற்றி தொண்ணூறு ருத்திரசம்ஸ்திதா ருத்திரதாதுவின் அபிமானி தேவதையாக இருப்பவள் நானூற்றி का राध्यातिश्योग காலாராத்ரி முதலான சக்தி கூட்டங்களால் சூழப்பட்டவள் இவர்களின் பெயர் காலாராத்ரி கண்டிதா காயத்ரி கண்டாகர்ஷினி ஞாரணா சண்டா சாயா ஜயா ஜங்காரிணி ஞானரூபா டங்கஸ்தா டங்காரிணி இவர்கள் அநாகத கமலத்தில் பனிரெண்டு தளங்களில் வீற்றிருப்பவர்கள் ரெண்டு தேவினுடைய மூர்த்தித் திரயங்களில் ஒன்றான ரௌத்ரியின் பெயர் காலராத்ரி என்பதாக வராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாசாநீலகிரி நெய் முதலியவைகளின் சம்பத்தத்தோடு அன்னத்தில் பிரியம் உள்ளவள் தொண்ணூத்தி மூணு மகாவீரேந்திர மகாவீரேந்திரர்களுக்கு வரங்களை கொடுப்பவள் ஒண்ணு அகம் கிதம் என்ற இரு பாவங்களையும் போக்கடித்தவர்களாயும் இருப்பவர்களுக்கு வீரர்கள் என்று பெயர் அகம்இ பிரளயம் குர்வன் நிதம பிரேதியோக பராக்கிரமம் பரோ புங்கே இவர்கள் மகான்களாயும் இந்திரன் போல் சிரேஷ்டமானவர்களாயும் இருப்பவர்களுக்கு வரங்களை கொடுப்பதாக இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு வீரர்கள் என்றால் விபிதமான வாக்கையுடையவர்கள் அதாவது சமத்காரமாக பேசும் வன்மையுடையவர்கள் என்பது அர்த்தம் மூணு சோமையாகத்தில் உபயோகிக்கப்படும் ஒரு பாத்திர விசேஷத்திற்கு என்று பெயர் அவ்விதமான பான பாத்திரத்தினால் பிரம்மரசாமிரதத்தை பானம் செய்பவர்களுக்கு மகாவீரர்கள் என்று பெயர் ஏற்படுகிறது அவிதம் பானம் செய்ததினால் பரிபக்குவம் அடைந்தவர்கள் இருக்கிறபடியால் அவர்களுக்கு இந்திரர்கள் என்றும் பெயர் சாட்சா ஏற்பட்டு ஆத்மாவும் பரபிரமும் அபேதம் என்றும் எல்லாவற்றையும் இதம் என்ற பாவனையோடு சாட்சியாக பார்த்திருப்பவர்களுக்கு இந்திரர்கள் என்று பெயர் இத திரதயா போக்தா வீரேஷ என்ற சிவசூத்திரத்தில் சொல்லியபடி ஜாகிரதா ஸ்வப்னம் சுசுப்தி இந்த மூன்று அவஸ்தைகளிலும் துருவிய நிலையோடு இருப்பவர்களுக்கு வீரர்கள் என்று பெயர் அஞ்சு உள்ளும் புறமும் பரவிக்கொண்டு துவைத புத்தியை கொடுத்து அதன் மூலம் துக்கத்தை விளைவிக்கும் இந்திரியங்களுக்கு வீரர்கள் என்று பெயர் அவைகளை அடக்கிய அழுபவனுக்கு வீரன் என்றும் பெயர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வீரசே ால் பிரால் பிரும்ூறு தேவ வருஷம் சண்டை பிறகு இருவரும் அம்பாளை ஸ்தோஸ்திரம் செய்ததாகவும் அப்போது அம்பாள் பிரசன்னி அவர்களுக்கு வரங்களை கொடுத்ததாகவும் தேவி பாகவதத்தில் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நானூத்தி தொண்ணூத்தி நாலு மேலே சொல்லிய விசேஷங்களை உடைய ராகினி யோகினியின் ஸ்வரூபத்தையுடையவள் ஒன்னு ராகினி தேவியின் தியானம் பின்வருமாறு அக்ஷம் சூலம் கபாலம் தமரோமிபுஜ தாரயந்தேம் திரிநேத்ரா ரத்தஸ்தாம் காலராத்ரி பிரபுதி பரிமத் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மணிபூரா ஜனிலயா மணிபூர பத்மத்தை வாசுஸ்தானமாக உடையவள் உண் மணிபூர பத்மம் நாபியில் இருப்பது பத்து தளமுடைய கமலம் இந்த தளங்களில் ட நா த ஆக பத்து வர்ணங்கள் இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும் நானூற்றி தொண்ணூத்தி ஆறு வதனத் திரயசம்யுதா மூன்று முகங்களோடு கூடியவள் நானூற்றி தொண்ணூத்தி ஏழு முதலான நான்கு ஆயுதங்களை உடையவள் ஒன்று லாகினி தேவியின் நான்கு கைகளில் வஜ்ரம் சக்தி தண்டம் அபயமுத்திரை இவை நாளும் இருப்பதாக சொல்லப்படும் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு தாமர்யாதி தாமரி முதலானவர்களால் சூழப்பட்டவள் இவர்கள் பதிமறுக்கும் பெயர் தாமரி டங்காரிணி நார்ணா தாமசி ஸ்தான்வி தக்ஷாயணி தாத்ரி நாரி பார்வதி பட்காரிணி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரத்தவர்ணா சிகப்பு நிறமானவள் ஐநூறு மாம்சனிஷ்டா மாம்சதாதுவின் அபிமானி தேவதையாயிருப்பவள்